ியாசிகள் தவம் பண்ணுறது அவருக்கு அதை சொத்து இவங்க எப்படி வியாபாரம் தொழில் செய்தி சம்பாதிக்க சொத்து இருக்கோ சென்னையே தவம் சொத்து அந்த சொத்தை இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே உணவு உடை குறைவிடம் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறாங்களே அவர்கள தவத்தில் பங்கு கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அந்தளவுக்கு கொடுக்குறாங்க அப்போ அது அதனால அவர்களுக்கு தவம் குறையுது அதே தவத்தை தீவுளை செஞ்சாக்க பாவம் வச்சுறவங்களுக்கு தவத்தை கொடுத்தாக்க தவம் அவர்களுக்கு சமரச சரீர சமர்ச்சனை மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் முதலான செய்கிறதுனால புண்ணியமாக மாறுது அப்படி தவம் இல்லைன்னு சொன்னாக்க ஆசீர்வாதம் பண்ண பண்ண கடன் தான் வரும் புண்ணிய கடன் அவருக்கு கிடையாது வெறுமனை ஆளுங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ண என்ன பண்ணுறது கடன் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி அது இலத்தார் இந்த மூன்று ஆசிரமங்களுக்கும் ஆதாரமாக இருக்கு அதுதான் காரணம் ஆனால் ஆசிரமத்து இலனம் நான் அப்படின்னா காணும் ஒரு பறவைகளில் கருடன் நான் காடுகளில் பரந்திரியக்கூடிய பறவைகளில் கருடன் கருட பகவான் தான் பிரதானம் கதி அதனில் ஈனமிலா முத்தி நான் கதி நற்கதி போக்கு கதினா போக்கு ஈனமில்லா குற்றமில்லாத முத்தி நான் குற்றம் இல்லாதது அஜ்ய முத்தி தான் மற்றெல்லாம் குற்றமுடிய முத்திகள் சாலோக சாயுபா சாரூபா சாயிஜம் நாலு முத்திகளும் குற்றமுடையது கையில் முத்தி இருக்கேன் குற்றமில்லாது எதனால் குற்றமுடிய சொல்ல முடியுமா சொல்லுங்க கரியதனில் இனமிலா முத்தி நான் ஈனம் எளி இல்லை கிடையாது ஏன் பயமாசம் ரெண்டாவது இருக்குதுன்னு நிச்சயம் இருக்குது இல்லை பயமாசம் வரத்தானு செய்யும் ஏன் ரெண்டாவது இல்லையே மித்திய தானே மித்திய வசதியில் பயம் வருமோ ஆசை வருமா இல்லை வராது கால ஜலம் ஆசை இல்லை பனிதெல்லாம் பாம்பு பயம் இல்லை ம் மித்திய தானே ஒட்டு ஆனால் மேல் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி கைலாஸ் வை கொண்டு போனாலும் சரி அதுக்கான மிஞ்சியனும் ஒரு இருக்கா புதகணங்கள் அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க வைகுட்டத்தில் அப்படித்தான் அந்த விஷ்ணு பக்தர்கள் ஏராளமாக இருக்காங்க ஆனால் ஒன்று போகபாகிய அனுமைக்கும் அனுமதி கிடையாது அவங்க கைலாசிலேயே வைகுண்டத்துலேயே அது ஸ்வர்க்கத்தில் தான் போகபாகியாக இருப்பார் பெண் மூலமாகவோ மற்ற போகபாகலாம் இவர்களுக்கு அப்போ இல்லைன்னா சந்தோஷம் இப்படி என்ன போகபாகி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பான் ஆனந்தமாக இருப்பாங்க எது கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்களே அந்த மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அவர் சந்தோஷமாக தூக்கப்படுறாங்களே நல்லா தான் இருக்காங்க விளையாடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு பாடம் பாடம் படிச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்காங்க அவர் எந்த கவலை இல்லை என்ன பண்ணாலதான் அனுப்பிச்சாங்க எங்கள் பாடம் படிக்கிறது பொழுது போகிறதுக்கு பாடம் வித்த கற்றுக்கிறதுக்கு அப்புறம் பொ பொழுது போகிறதுக்கு விளையாட்டுகள் நல்லா இருக்காங்க ஆனந்தமாக எப்படி சொல்லுங்கள் அவங்க ஹாஸ்டலில் எப்படி இருக்காங்க ஆசிர ஆயிட்டால் தப்பே போகலாம் கைலாச ஆயுண்டலையும் பெண்கள் சம்பந்தம் வச்சுக்கூடாது கிடையாது ஆனால் சுதந்திரமாக விளையாட்டு போகலாம் சுகமா இருக்கலாம் பிள்ளைகள் போல அவ்வளவுதான் அப்புறம் படிச்சு முடிச்ச பிறகு இங்கே வேலைக்கு போயிடுறாங்கல்ல அப்படி போல புள்ளிங்கழிஞ்சோட இங்கே வந்துடுவோம் இப்படி தள்ளி விட்டுருவாங்க முதல் மருத்துவ பருத்துருவான் புண்ணி வரைக்கும் அதுக்கு அப்படிங்கிறது அதனால அந்த முத்திகளெல்லாம் நிலையில்லாது பயமாசு அடையாது புண்ணியம் இருக்கிறவங்க தான் இருக்கும் மீண்டும் வந்துடுவாங்க நிஷாம்புண்ணியிருந்து அது விடா அது நிசாம்புண்ணியந்தான் நிச்சயம் பண்ணியும் கொஞ்சம் தான் இது அவதி பரிந்தும் உள்ள நிசாம்பண்ணியம் அது இங்கேயே இந்த சேரத்திலேயே இங்கே வந்து அடையலாம் மூர் சேர்ந்தால் இல்லைன்னா அடிஜய்தி அடையலாம் அதனால தான் இந்த முர்த்திக்கு விசேஷ மதிலாக கொடுத்தார் கதியதனில் இனமிலா முத்தினான் ராக்கதரில் நிறுதி நான் நிறுதி நிறுதி மூலே அவ சொல்றமே இந்த பக்கம் இருக்கு அவர் ராட்சிதரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் ஆனால் நிறுதி நான் ஆத்தேன்னு சொல்றேன் எண்ணும் மதிர்காலம் நான் எல்ல இளா மாயை பலன் பொண்ணும் அவர்களில் அறியினான் பாசத்தின் மாயை எம் புண்ணியமாம் தீவுகளில் புட்காரம் நான் பூதத்தில் விண்முத்துவத்தின் மிருதியுமாகின்றேன் நான் ஈஸ்வர கீதையில் தத்துவ நீஸ்வ விபூதி திட்டத்தில் ஆறாவது இந்த தத்துவங்கள் உண்மை சொல்லி அதனுடைய மகிமையை சொல்றார் விபூதின்னா மகிமையெல்லாம் இருக்கும் அந்த மகிமையில் என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு இனத்திலேயும் பிரதானம் பற்றி உள்ள அறிவை என்று சொன்னதுனால அதுவும் அது சார்ந்த அத்தனையும் நானாக அர்த்தம் அதாவது ராட்சத்தை வண்ணிக்கிறேன் அர்த்தம் தோளசேலம் இந்த தோளசேலத்தில் தோழ போதங்களுடைய காரியமாக தோழசேரங்கள் எழுவை பிறப்பு எல்லாத்தையோ நானாக இருக்கிறேன் அப்போ அதில் நாமும் அது சேர்ந்தா இருக்கோம் நான் வந்து ஒத்துக்க மாட்டோமே எப்படி ஒத்துக்கிறது நான் ஜாதிக்கு எந்த நான் காணப்படும் மொத்தத்தில் அம்சம் சொல்ல முடியுமா ஒரு ஆட்டில் ஒத்துக்கிறதே இல்லை ஒத்துக்கிட்டாதான் ஞானம் வந்துரும் இல்லை ஒத்துக்கிறது இல்லை அஞ்சான இருக்கணும் அஞ்ச அப்படின்னு பானும் அந்த இல்லவா ஐயா கொஞ்ச நாச்சு ஞானம் தலைத்து அது கெளியே கிடையாது அதனால இந்த சரீரமானது அந்த ஒரு ஆட்சத்தில் ஒரு அம்சம்தான் ஒரு சிறு அம்சம் ஒரு ஆட் உதாரணம் சொல்லணும்னா நம்ம செயலாம் வச்சுக்கணும் நம்ம செய்ய ஒரு ஆட்டாக வச்சுக்கோங்க நம்ம செயலத்துக்குள்ளே புழுப்பூச்சிகள்லாம் இருக்குல்ல அது போல அந்த வராட சேரத்தில் நாம்லாம் புழு பூச்சிலாம் இருக்கும் சின்ன சின்னதாக நோய் கிருமிகள் நல்ல கிருமிகள்லாம் இருக்குல்ல அப்படி போல தீங்கி போன துஷ்டர்களும் நல்லவர்கள் என்று கலந்துருக்காங்க அவர்கள் செயலத்தில் ஆமாம் அது போல தான் இங்கே அண்டசரவு தான் ரெண்டு தரப்பாருக்கு தான் செய்வாங்கன்னு அர்த்தம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் என்ன எது ஜெயிக்குதோ அது ஆதிக்கம் அவ்வளோதான் வெள்ளை அணுக்கள் ஜெயிச்சதுன்னா நோய் உண்டாகும் சேப்பாடுகள் ஜெயிச்சதுனா அந்த ஆரோக்கியம் உண்டாகும் அவ்வளோதான் அதே போல தான் துற்றவர்கள் ஜெயிச்சா தொன்பு உண்டாகும் நல்லவர்கள் ஜெயிச்சாக்கா இந்து உண்டாகும் உலகத்தில் நடக்கிறது ஆகவே உலகம் எல்லாம் எல்லா ஈஸ்வனுடைய விராடஸ்வரூபத்தில் நிகழ்கிறது என்னாலும் கூட அது மாயனுடைய பிரிவுகள் மூணில் அதாவது சத்ராஜ சமஸ் அந்த மூணில் மூணும் சண்டை போட்டுக்கிறது தான் ஒத்திமே இருக்கிறதே இல்லை சுபாகமே அப்படிதான் வெள்ளை அணுக்கள் அணுக்க சேவை அணுக்கள்னு நாங்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நவீன மருத்துவர்கள் அப்போ என்ன இருப்போம் அது ரெண்டு சண்டை தான் போடுதான் ஒன்று கொண்டு சண்டை போட்டதுனால தான் ஆரோக்கியம் அனாரோக்கியம் தெரியுதான் அதனால தான் கட்டி கட்டி கட்டி சீ பிடிச்சதுனா சீ வெள்ளை அணுக்கள் தான் இருந்தேன் அதுதான் சரிக்கே அப்படிம்பான் அது ரத்தத்தினுடைய நிறம் சிவப்பா இருந்த வரைக்கும் சிவப்பெண்ணா அதிகம் கொஞ்சம் வெளுப்பு அதிகம் தட்டுச்சுன்னா மங்கமாக இருக்கும் அதை கல்முடி பார்ப்பான் அப்படிம்பாங்க பார்த்துட்டேன் சரிம்மா அங்கே எரியுது அவங்களுக்கு அப்படி அதுபோல் இந்த உலகத்தில் மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற கானபுரமத்தினுடைய தோழ சேரம் தான் எல்லாமே சொல்ல போதங்களும் தோழ போத காரியங்களும் ஆகிய எழுத அது நல்லது கடை ரெண்டும் இருக்குது ஆனால் சண்டை தச்சியாக இதுதான் அது அது எது எந்த காலம் ஜெயிக்கணும்னு அவர் சங்கல் பண்ணார் அந்த காலத்தை ஜெயிக்கும் நாம் அப்படித்தான் நோய் வந்தாலும் பார்ப்போம் அப்புறம் வைத்தியம் பண்ணிடலாம் அதை உட்றோம் இல்லை அப்புறம் முத்தி பண்ண பிறகு வைத்திக்கு போறோம் இல்லை அப்படித்தான் ஆமா அப்புறம் அவரும் முத்தி பண்ணாதான் வர்றாங்கிறார் நோய் முத்தினாதான் நாமும் வைத்தியம் பண்ற மாதிரி அவரும் முத்தனாதான் வர்றாங்கிறார் ஆதாரம் எடுக்கிறேங்கிறார் தர்மம் அும்போது தர்மம் தூக்கும்போது வருவங்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் இறைவனுடைய உண்மை சுரபம் அறியணும்னு சொன்னால் வெகுந்த ஒன்று தான் உண்மை சொல்லுது நல்லெல்லாம் பொய்யே தான் சொல்லும் அந்த உண்மை சொல்றதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பெரிவாக யாருக்கு இருக்குன்னா மூச்சு கொள்ளதாக இருக்க முடியும் இருக்காது முயற்சிச்சோடர்களோ ஒத்துக்குவாங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்க அதனால இந்த அத்தியாயத்தில் பிரதானம் பற்றி நான் சொன்னதுனால அது சம்பந்தப்பட்ட அனைத்துமே என்னுடைய சைரியத்தில அம்சங்கள் தான் என்பது கருத்து அது இது வரைக்கும் நாமரூபங்கள் எது எதோ நல்ல அம்சங்கள் அது பிரம்மாவிஷ்வத்ரா இருந்து சாதாரண தம்ப வரைக்கும் அதன் அம்சம் உணர்ந்தவர்கள் ஞானிகள் ஒன்றாவது அஞ்ஞானிகள் இதுதான் பாகுபாடு உணர்ந்தவர்கள் அந்த ஈஸ்வரனுடைய பாவனை இருக்கு அவங்களுக்கு ஒன்றாதவர்களுக்கு மாயின் பாவனை இருக்கு மைக்க பாவனை மைக்கன் தான் இருக்கு அதனால் தான் சொல்றார் மாயை போல பண்ணுமவர்களில் அறியினான் அண்ணா பித்த காட்டாங்க மாயை மந்திரவாதிகள் மந்திரவாதி தான் பெரிய மந்திரவாதி மகாவிஷ்ணு தான் அதுதான் பெரிய மந்திரவாதி அது கிருஷ்ணாவத ரொம்ப காசார் மாயும் நான் அந்த அறி நான் பாசத்தில் மாயும் நான் பாசம் பந்தப்படுத்துறது மாயை தான் மாயின என்ன இருந்த மயக்கம் தான் மயக்கம் தான் மாயை எதுல மயங்குறமோ அதெல்லாம் மாயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உலகத்திலேயே எத்தனையோ மயக்கங்கள் ஒவ்வொருத்தரும் மயக்கம் பிரதானமா இருக்கும் சில அப்பிரதானமா இருக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்துருச்சு பொருள்ல மயக்கம் இறக்கும் மண்ணு பெண்ணு பொண்ணு மூணுல தான் மூணு அடங்கிட்டாங்க எதில் தீவிரமா மயக்கம் இருக்கோ அது மயங்கி போச்சு அது மாய தீவிரமா இருக்குன்னு அர்த்தம் குறைஞ்சி வந்தால் மயினுடைய சாமர்த்தியம் கொஞ்சம் குறைச்சி அர்த்தம் ஆகவே இந்த மயக்கம் அதான் மாயும் நான் தான் மயக்கம் செய்யக்கூடிய மாயை அந்த அறி என்றார் மாயை பல செய்வதே அறி நான் அவரின் சாமர்த்தியிருக்கு அவர்கள் பத்தாம் அம்பு அதாவது நான் ஆயுதம் இருக்க மாட்டேன்னு சொன்னார் கணவரான் அவர் பத்தாவது அர்ஜுனால சண்டை போற முடியாது அப்போ கையெல்லாம் ஓஞ்சி போச்சு அப்புறம் கண்ணபுரா பார்த்தார் நான் சக்கர விட்டா கொண்டாரு சக்கர இறந்து கொண்டாரு கீழே இறங்கிட்டாரு கேளு சேர விட்டு அப்பதான் சொன்னார் நான் சொன்ன சா நிறைய பேச்சிருந்தாரன் அவர் எந்த நிறைய பேச்சுனார் அவ்வளவுதான் என்ன சக்கரம் பாவம் கையில் அது எடுத்துட்டே அப்படி சொன்ன உடனே ஒன்று சக்கரம் இல்லையா பார் ஜாட்டினார ஜாட்டே மாத்திட்டாரு அப்படியே பார் ஜாட்டை அப்படின்னா அது அது தேர்வட்டம் தானே அது சண்டை போறா எதுவுமே பார் அது அப்படியே மாத்திட்டார் ஆமா உடனே மாத்திட்ட உயிரி தெரியும் நிறைய இருக்காச்சு அது போல மாய செய்வார் எப்படின்னா மா செய்வார் அப்புறம் அர்ஜுனா சரி அவர் பேலமணா தீங்கு போச்சு இனி சண்டை போடுறார் அப்புறம் யார்த்து குறைச்சிக்கிட்டார் அவர் அப்புறம் அவங்க போட்டு பண்ணிவிட்டான் சிக்கட்டி வச்சு கொண்டு அப்படின்னாரு சிக்கட்டி முன்னாடி எடுத்து பண்ண முடியும் போய் போச்சு அதான் பக்தர்களுடைய முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அதுவும் சொல்லுவாங்க அப்படி அதான் சொல்ல மாயை பண்ணுபோரில் அறி நான் ஆனால் அவளை அவளை சாமர்த்தியம் பண்ணுவார் சகல பார்க்கலாம் கிருஷ்ணாவாக அவளை மாயை சாமர்த்தியம் பண்ண அதிகமாக வெளிப்பட்டது ராமத்தில் வெளிப்படல அதிகமாக மனதனாக அப்படி அதுக்காக புண்ணியமாம் தீவுகளில் புட்காரம் நான் புட்கர தீவுன்னு ஒரு தீவு இருக்கேன் ரெண்டு நல்லதே செய்வார்களாம் அதனால புட்காரம் நான் பூதத்தில் நான் பஞ்சபூதங்கள்ல ஆகாயம்தான் பிரதானம் அதுதான் மற்ற பூதங்கள்லாம் அடங்கியிருக்கு அதனால் அது நானாக இருக்கிறேன் தத்துவத்தின் மிருத்தியும் ஆகின்றேன் நான் இப்படிப்பட்ட தத்துவங்கள்னா பொருள் அல்லதுன்னு உண்மையின் அர்த்தம் அதில் மரணசக்தி மரண தத்துவம் நானாக இருக்கேன் மிருத்தியும் மரணம் ஏன் மரணம் இல்லைன்னா வாழ்க்கையில் மார்கலுக்கு இல்லை பெரும் மார்கள் மரணம் தான் மரணத்தை மனம் பிறப்பு ரெண்டுதான் முக்கியமான மாறுதல் தத்துவத்தின் நிறுத்தியம் நானாகின்றேன் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு சித்தர்களில் பிரமம் அத்தனாசர்களில் மகேசன் நான் மறைகளிடமில் உத்தம ஓங்காரம் நான் ஊர்களில் வாரணாசி நான் தத்துவ ஞானிக டம்மில் சதுர்முகன் ஆகின்றான் எவ்வளவு பாட்டு சித்தர்களில் கதிலன் நான் சித்தர் சித்தல் அப்படின்னு சொன்னால் அஷ்டமா சித்தியோடைய அர்த்தம் சித்தி என்ன அடைவுன்னு அர்த்தம் என்ன அடைவு அவர்கள் மற்றவர்களை விட அதிகமான அபியாசம் படுத்தினாலும் சாமர்த்தியம் பெற்றது அர்த்தம் அனிமா மகிமா கரிமா லகிமா ஈசத்துவம் வசித்துவம் பிரார்த்தி பிராகம் சொல்லக்கூடிய எல்டி சித்திகள் உடையவர்கள் பெரிய சித்தர்கள் அதெல்லாம் ரெண்டும் அடைஞ்சிருக்கு போனால் ரெண்டு இருக்குது சில பேர்கிட்ட மற்றெல்லாம் இல்லைன்னாலும் வசித்தம் இருக்குது ஈசத்துவம் ரெண்டு இருக்குது வசித்தம் இருந்தாலும் ஈசத்துவம் வந்துடும் பணம் கொடுத்துருவாங்க அதே போலாம் பெரிய பெரிய பெரிய பெரிய சாமிகள்னு சொல்கிறாங்களாம் வசித்தம் இருக்குது அதெல்லாம் முசிக்கிறாங்க போய் அன்னைக்கு அருள் மாதவன் கைக்கத்தனை பேர் ஆர்வமாக கேட்கறாங்க சித்தம் இருக்காரு கபிலம் கபிலம் பெரிய சித்தர் பிரமம் தேகங்கள் அப்படின்னு சொல்றதுண்டு சொல்றதுண்டு சரீரத்துக்கு ரெண்டு பேரும் தேசம்னா இடம் ஆத்மா இடமா இருக்கிறதுனால தேசம் தேகம்னா தைக்கப்படுறதுனால தேகம் பேரு சைரத்தை செத்து போன பிறகு ஜெயிக்கப்படுகிறது எரிச்சிருந்தாங்க தத்துவ ஞானிக்கு இருக்கும் போதே தஞ்ஞானத்தால் எரிக்கப்படுகிறது மெத்தியம் நிச்சயிக்கப்படுகிறது அதனால தேசம்னு பேரு தேகம் தேசம் சொல்லலாம் தேசங்களில் இந்த தேவங்களில் பிரம்ம பிராமணா இருக்கிறேன் அத்தனாம் ஈஸ்வர்களின் மகேஷன் நான் எல்லோருக்கும் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஈஸ்வர்கள் இருக்காங்க மகேஷ் ஈஸ்வர ஐஸ்வர்யம் புரிந்தவர்கள் அதுல மகேஸ்வரன் தான் நான் எல்லாரும் காரியம் பேசுறேன் அது பிற காரணபுரம் காரிபிரம்தான் காரணபுரம் ஒவ்வொரு தானே அப்புறம் பழையனு மகேஸ்வன் அதாவது மறைப்பு சக்தி கொடுப்போம்னு அர்த்தம் அவர் ஐந்து தொழில் பண்றாரு ஐந்துக்கும் ஐந்து மூர்த்தங்கள் உண்டு சிரிட்டி திதி செம்மானம் இந்த மூணு தான் பிரபலம் மறைப்பு அருள் பிரபலம் இல்லை மறைப்பு மகேசன் சதாசிவம் அருவல் அவர் அருள் செய்கிறார் சதாசிவம் அவர் மூலமாக மக்களுக்கு அருள் செய்வது காணவர் மறைப்பு கொடுக்கிறார் மகேஸ்வரன் மூலமாக கொடுக்குறாள் அஞ்சு செலவுகளுக்கு அந்த தெய்வங்கள் உண்டாக்கியிருக்கார் அது இப்ப பிரபலமாக வர்றது இல்லை அதனால தான் மகேஸ்வன் நான் அப்படின்னார் ஐந்து ஈஸ்வரர்கள் மகேஸ்வரன் நான் ஏன்னா மறை கொடுக்க முக்கியம் எங்கெங்கே மறை கொடுக்கணுமோ அப்போ தான் காரியம் நடக்கும் என்ன காரியம் நடக்க அவன் பிரார்த்தம் செயல்படுத்துறது மறைப்பின் மூலமாகத்தான் ரொம்ப கெட்டுக்காரனாக இருப்பான் பையன் நல்லா படிச்சுட்டு போகிறான் அவனுக்கு பெயில் ஆகிற இருக்கு நான் பாசாப்பாக போகிறான் அங்கே ஞாபகமே இருக்கிறது எல்லாம் மறைச்சி பூச மறை கொடுத்துட்டார் அப்புறம் அங்கே ஞாபகம் பண்ணி பண்ணிப்பா ஒன்றும் முடியல வெளியே வந்த மாதிரி ஞாபகம் அவனுக்கு அழா இப்ப தானே ஞாபகம் மறைச்சேரா போச்சிடா போச்சுராமா அவர் பெயில்தான் அதே போலதான் பா பாசம் இருந்தார் என்னமோ நான் விழுந்து இருந்து படிக்கிறேன் ஒண்ணும் மனசுலயே தங்கலியே அப்படின்ட்டு போவான் அந்த சமயத்துக்கு மறைப்படுத்திடுவார் எல்லாம் ஞாபகம் வந்துடும் படிச்சிருக்கான் ஆனா அவனுக்கு அந்த படிச்சிருக்கிற தங்கறது தான ஞானம் வந்துடுது அந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு மறைப்பு எடுத்துருவார் எடுத்தவர்கள் அல்ல யாரு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இல்லை ஞாபக வந்துரு சார் எழுதி விடையானே அப்படின்னு பாசாயிருவான் உதாரணத்துக்கு வச்சுக்கணும் அதுக்காக சொல்றது வாழ்க்கையில் எல்லாமே வாழலாம் எங்கெங்கே தேவையோ அங்கெங்கே மறைப்பார் தேவையில்லா மறைக்க மாட்டான் இந்த மறைப்பு சக்தி நான் விசாரணை பண்ணி பார்த்தேன் தெரியும் மொழியே தெரியாது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உண்டு அன்றாடம் உண்டு எல்லாருமே அன்றாடம் நிச்சயப்படும் உண்டு இந்த மாதிரி சொல் நினைச்சிக்கிட்டே போன மறந்து சொல்லி அனுகூலம் ஏற்படும் கெட்ட பிரதாரம் நல்ல பிரச்சனை செய்யணும்னு நினைக்க போறாங்க அனுசாரமாக மறைப்பை கொடுப்பது அந்த மகேஸ்வரன் ஆகிய முக்கியமானது எல்லாருக்கும் அன்றாடம் உண்டு அது யாருக்குமே நீக்கம் கிடையாது மிருகங்கள் கூட உண்டு மிருகங்கள் கூட மறைவு கேட்டு கொடுத்துருக்காங்க அது கூட அது கூட தன்னுடைய சக்தியை சில சமயங்கள்ல அது மறக்கிறதுனாலதான் இவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு காரணம் தான் புலிசுக்கு மெல்லாம் அது கூட வருங்க காலத்தில் சில பேர் தப்பிச்சு புளி வந்ததப்பா நான் அப்படி பறிஞ்சுக்கிட்டு நின்றுட்டே இருந்தேன் அது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா என்ன காரணம் அப்போது கொல்லுமணி என்ன வர்றதில்லை இவன் ஆரம்ப வரைக்கும் பலப்பிரதான் அது அப்படி போயிடும் மறந்து என்னமான் நிற்கிறது போயிடுவான் போயிடாரு அப்புறம் தச்சுக்கிட்டேன் அப்பா நல்ல வேலை தப்பிச்சேட் என்ன காரணம் அது ஆரம்பி இருக்க மறைச்சிருச்சு அப்படிங்குற அதுபடி சொல்லியிருக்காரு சில பேர் மகேஸ்வரம் மண்டிகே இவர் பெரியவர் போய் அவர் மாதம் மாதம் போ நடந்து போவாராம் அந்த காலத்தில் அது ஐம்பது வருஷமா யானை வந்துடுச்சான் பார்த்தானா இது எதிராக உம்ப அப்படின்ட்டு அப்படியே இப்போ பார்க்க போ வேகமாக போனாராம் அது எல்லாமே போயிடுச்சான் பேசாமே அப்படி கிட்டே என்ன வந்தால் போகிறதே இல்லை அவர் எழுத்துட்டார் காரணம் முழிஞ்சு போச்சு அவருக்கு எதுவுமே வராதுன்னு ஆனாலும் நீ ஏன் சும்மா கட்டப்பட்டு வரத மாதம் மாதம் அம்மா சேனல் போவாராம் என்பர்ட்டு நடந்து என்ன அர்த்தம் எல்லா மிருகங்களுக்கும் மறைப்புண்டுசாரமாக பிரார்த்தமானது எது பலன் கொடுக்குமோ அந்தந்த காலத்தில் மறைப்பு சக்தி வைத்துக் கொண்டுதான் இத்தனை பலன் கொடுக்கறது அப்படிங்கறத நாம திடமாக நினைச்சோம் சொன்ன துக்கத்துக்கு விடு துக்கத்துக்கு விடுபடலாம் அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு துக்க இதெல்லாம் சாதனங்கள் எப்படி சொல்லுங்க உத்தம ஓங்காரம் வேதங்களிலேயே உத்தமா சொல்லப்பட ஓங்காரம் என்ற மந்திரம் இருக்கு அதான் பெருசு ஓங்காரம்ங்கிறது இயல் சுபாசித்தமான உள்ள மந்திரம் ஓடு சத்தம் கேட்குதுங்கிறாங்களே அதம் அந்த ஓங்காரத்தில் அகார உகாரம் அகாரம் ஒன்று சேர்ந்துருக்குன்னு வியாக்கியானம் பண்ணுவாங்க ஓங்கார உபாசனை செய்கிறது முத்திக்கு ஏதுன்னு சொல்லப்பட்டது அவர் சார் சாதாரத்தில் அவர் மத்தி மத்தியார் ஓங்கார உபாசனை செய்ய தான் பரிந்துச்சுன்னு சொல்லப்படுது ஏன் அது உபாசனையாக கொள்ளதுன்றா மற்ற மூர்த்திகள் எல்லாம் அபிமானம் கொடுக்குது எந்த மூர்த்தி எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த மூர்த்தி இன்றெந்த மாஸ்டர் உரிய எண்ணம் வருது இது எந்த யாருக்கு உரிமை கிடையாது இந்த ஓங்காரம் உருவமா இருந்தாலும் கூட அருபாசனை சொல்லப்படும் அருவம் ரெண்டும் கலந்துருக்குன்னு அர்த்தம் அப்படி சில பேர்களுக்கு மூர்த்தி உபாசனை செஞ்சாக்கா எனக்கு ஞானம் வராதுன்னு சொல்றவங்களுக்கு ஓம்காரம் பண்ணிக்கலாம் மூர்த்தி உபாசனை இல்லையே செய்யலாம் அது பரிமாறம் வேணும் அந்த மூர்த்திக்கு அந்நியமாக இல்லை காரணப்படும் என்றும் அந்த மூர்த்திக்கு ஐக்காண் செய்யணும் பெறோம் என்றும் அந்த மூர்த்தி ஐட்டான் செய்தோ அது எனக்கு அதிசாலம் செய்யணும் என்றும் அவருக்கு அன்னியும் இல்லாமல் இருக்கின்ற காரணப்படுவதோ அது என் செய்கிறத்துக்கு அன்னியும் இல்லாமல் இருக்கு இப்படி பானு செய்யும்போது மூர்த்தியினால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை அப்படி ஒரு பானம் வரணும் அது உபாசனம் இல்லை அப்படி ஒரு திடம் இருக்குமே ஆனால் உங்கக்காரர் உபாசனம் அவசியம் ஒன்றும் இல்லை செய்கிறவங்கன்னு செய்யலாம் சில பேர் மூர்த்தி பரிசன பூஜை உண்டாக்குதுங்கிறதுக்காக இப்படி ஒருத்தர் உண்டு விசார சாதத்தில் அதுதான் இது பெரிய உபாசனை தான் ஆனாலும் மூர்த்தியின் வழிவாகவே ஞானம் வருமென்னு எத்தனையோ சாதனம் சொல்லப்பட்டிருக்கு அதை தவற ஒண்ணுமில்லை ஏதோ அவங்க மனப்பரிவாரி எதுவரை எடுத்துக்கலாம் என்பது கருத்து மறைகிடமில் உத்தம ஓங்காரம் நான் ஊர்களில் வாரணாசி நான் ஊர்கள் உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் கூட காசி சேத்திரம் தான் மிக உயர்வு காசின்னு என்ன அர்த்தம் விளக்கம்னு அர்த்தம் அதுதான் காசு காசுங்கிற அர்த்தம் காய்களை காசு இல்லையா என்ன என்ன அர்த்தம் வாழ்க்கையில் விளக்கம் இல்லைன்னு அர்த்தம் விளக்கம் காசி ரெண்டு யார் கேசாட்டம் பண்ணுறாங்க விளக்கம்னு அர்த்தம் காசு என்ன அதான் பிரகாஷம் நினைக்கிறாங்கல்ல பிரகாஷ் அதிக விளக்கமான அர்த்தம் பிரகாஷ் அப்படின்னா அதிக இந்த வெளிச்ச விதி விளக்கம்தான் அது காசி உலகம் உலகம்லாம் விளக்கக்கூடிய கஷேத்திரம் அது சீனாவுக்கு போனாக்கா அங்கே சாமியார்கள் போனால் சொல்லுவாங்க யாருன்னா காசி லாமான்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களாம் லாமான்னா அவங்க துறவின்னு அர்த்தம் காசி துறை அப்படியா அப்படி கும்பிடுவாங்களா அவங்க சீனா ஜப்பான்லன்னா இந்துக்களுக்கு மரியாதை உண்டு இந்து சாமியார்களுக்கு கிருஸ்தான் அங்கே நாளுக்கு போனாக்க மதிக்க மாட்டேன் அவனால் துறை நாடு கூட கொண்டே போடுவான் அதனால் அது மாடராசின்னு சொன்னாக்கா கங்கையில் வந்து வாரண அசி என்ற ரெண்டு நதியில் கலக்கு தான் அதாவது இது வந்து கிழக்கு நோக்கி போகுது வடக்கு நோக்கி ரெண்டு ரெண்டு நதியில் வரதான் ஒரு பக்கம் மேற்கு இருந்து ஒரு நதியும் கிழக்கு ஒரு நதியும் ரெண்டு வந்து அது மூணு பக்கம் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு தீபகல் மாதிரி தெரியுமா தண்ணி வர்ற காலத்தில் வாரண அசி அந்த ஒரு பக்கம் வாரணம் நெறிய நதியும் ஒரு பக்கம் அசி நதியும் ரெண்டு நதியும் இருக்குது இலையில அந்த ஊர் இருக்கு அதனால அவருக்கு வாரணாசி பேர் உண்டு அது பனாரஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க வாரணாசியும் நான் தத்துவ ஞானிகள் சவுர்முகன் ஆகின்ற தத்துவ ஞானி யாரு எல்லாரும் தான் ஞானமடைந்தவர்கள் அதில் பிரதானம் பிரம்மதேவன் தான் அவன்தான் முதல்ல உயர் அடுத்த ஒன்னு சொன்ன சமுதாயத்தையா சொல்லிய முதல்ல அவர் தான் உதவம் பண்ணார் அவர் ஏன் பண்ணார் அப்படின்னு சொன்னால் திருட்டு பண்ண உடனே அவர் சீட்டில் மயங்கப்படாமல் இருக்கா தத்துவம் கொடுத்தார் அவர் இன்னும் மயங்கிடுவார் இல்லை மயங்க அப்புறம் அவர் ஜீவன் ஆகிடுவார் அப்புறம் அது வந்து எத்தனை பேர் கொடுக்க முடியும் எல்லோரும் கொடுத்துட்டோம் சண்டை பிறகு யார் நரவட்டு பிறகு யார் அவர்கள வேலை அதனால தான் பின்னால் கேட்லா கொடுக்கிற உலகான அழியல் எல்ல பெருமான எடுத்து ஒண்ணு கிழவனாக என்னையே மயக்கிற இந்த பெண்ணும் அந்த சுந்தோஷன் மயக்கம் நல்லது அப்படின்னு சந்தோஷப்பட்டு போய் சுந்தோஷம் கொள்ளிட்டு வாங்க போட்டார சாங்கியமா அதாவது சொல்றாரு சொல்லியிருக்காரு இல்லைன்னா முடியாது அந்த மயக்கத்திலிருந்து விடுபட முன்னாள் தத்துவாங்க விடுபட முடியும் அதனால முதல் பிரம்மஞானி அவர்தான் அவர் அடுத்த பிரம்மஞானில மருத்துவங்கள் தான் அதனால தத்துவ ஞானிகளுடன் சதுர்முகன் நான் ஆகின்றேன் அப்படின்ற கற்பங்களிலே கற்பங்களின் மா கற்பம் நான் கணேசர்களிலேயான் விநாயகன் நான் சர்ப்பங்களிலே அனந்தன் நான் நான் மனுக்களிலே வெப்புக்களில் மா மே கண்மான சிற்பம் செய் வல்லவரில் சேனாபதிகளில் குகன்னான் மீண்டும் சொல்றார் எட்டாவது பாட்டில் கற்பங்களில் மா கற்பன்னான் கற்பம் ஆயிரம் சதுரிகம் ஒரு கற்பம் காலம் சொல்லுவாங்க அதில் பெரிய கர்ப்பம் அப்படின்னா நாலு சதுரிகம் ஒரு க பெரிய கருப்போம் இப்படிலாம் ஒரு கணக்கு பண்ணுறாங்க இப்படி எத்தனையோ அடந்து போச்சான் நான் ஒரு நாள் பொழுது போகிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது இப்படி எத்தனையோ அடந்து போச்சுன்னு நானும் வரதில்லை கொஞ்சம் நேரம் வேலை பொழுது போக மாட்டேங்குது என்னையா இப்போ வந்தேன் ஒன்றும் வேலை இல்லை அவங்ககிட்ட வந்தேன் அட்டடிலாம் வந்தேங்க நாங்கள் அட்டடிக்கிறதுக்காக வர்றாங்களா வேலை பொழுது போடல பாருங்க ஏதாவது வேலை இருக்கணும் ஜீவருக்கு பற்றியில் இருக்கணும் அந்த வேலையானது நல்ல வேலையாக புண்ணியம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் முன்னேறலாம் பகன் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் அது கீழே தான் போகணும் அது என்ன பகன் செய்யக்கூடிய வேலை அதான் வேலையெல்லாம் சீட்டாடுறது செய்கிறது கேலி பேசுகிறது ஆட்டோ அடிக்கிறது எல்லாம் பாவம் தான் ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சவன்னா புண்ணியம் வரும் இதான் அந்த வேலை இல்லாசனத்தை செய்ய வேண்டியது பாருங்கறாங்களா இல்லையா தீபாவளி பாரு விடிவிடிக்கிட்டாரங்க இப்ப காண பாருங்க வேலை பாத்துக்கிட்டாரு அது இந்த கற்பங்களில் கணேசன் மாதர்பன் நான் கணேசர்களிலே விநாயகன் நான் சோர்ஷ கணபதிகள் பதினாறு கணபதி இருக்காங்களா என்ன காரணம் அந்தந்த நேரத்துக்கு அது வடிவம் எடுத்துக்கிறது தான் வல்லப விநாயகர் அப்புறம் சக்தி விநாயகர் இருக்கார் கல்யாணம் சித்தி பூச்சியோடு சேத விநாயகர் இருக்கார் இப்படி பல விநாயகர்கள் சித்தி விநாயகர் கற்ப விநாயகர் அப்புறமேல் வல்லப விநாயகரை நின்றுட்டு இருப்பார் சாமர்த்திய உடையவர் இப்படி பல பேர்கள் இருக்கு அது விநாயகன் நான் அப்படி என்ன மங்களேஸ்வரமாக இருக்கிறோன்னு அர்த்தம் சர்பங்களிலே அனந்தன் நான் ஆனால் ஆதிசேசன் பூடோகத்தை தாங்குவது சாயம்பூ நான் மனுக்களிலே மனுக்கல்லே இருக்காங்களே அவர்கள் சாயம்பு மனம் உயர்வான் வெற்புக்கரில் மாமேறு மலைகள் பெரிய விஸ்வகர்மா நான் எனலாம் சிற்பம் செய்ய வல்லவரில் இந்த விஸ்வகர்ம பிராமணன் ஆசாரிகளுக்கு அஞ்சு தொழில் செய்வாங்க அவங்க அதாவது கல் ஒன்று மரத்தச்சன் அறம் பித்தளையை செய்ய தட்டான் தங்கம் செய்யறது பொற்கொள்ளன் அப்புறம் மர வேலையா இல்லை இரும்பு இரும்பு வேணன் இரும்பு அஞ்சு தொழில் அவர்கள் இரும்பு செய்கிறதன் இரும்பு வரைக்கும் செய்யறது இதெல்லாம் அஞ்சு தொழில் செய்யக்கூடிய ஒருவேள் விஸ்வகர்ம பிராமணன் உலகம் உலகத்துக்கு அஞ்சு அடிப்படையான தொழில்கள் இந்த அஞ்சு தொழில் உலகமே கிடையாது என்ன இருக்கு சொல்லுங்க அஞ்சியும் தேவை அவசியம் அதனால் விஸ்வகர்மா நான் என்னாகும் சிற்பம் செய்ய வல்லவர்கள் கல்லு சச்சவங்க சிற்பம் செய்மை செய்ய சிற்பல்லு பொறுக்கி எடுக்கிறது சாமர்த்தியம் வேணும் எல்லா கல்லும் வராதான் ஆத்துக்கு போய் மழைக்கல்லு இல்லை ஆறு கல் ஆறு பெரிய பாறை இருக்குமா அந்த பாறையே வெட்டணுமா ஆமா மலையில் வெட்டுறது அது நல்லா வருதா ஏன்னா இது தண்ணியில ஊரு ஊரு பக்குவமா இருக்குமா ஆத்துக்கல் நல்லா இருக்குமா வணக்கம் கொடுக்குமா கல்லு காஞ்சிபோன கல் அது வெடிச்சிருவான் இல்லைங்க கல் ஊறுதில்லை நயா அது இடம் கொடுக்குமா வெட்டது அதனால தான் இந்த நீளத்துக்கு ஏழு மணி வெட்டிட்டு வேணும் அது கூட இன்னும் பத்து சேர்த்து வெட்டணும் அவர் வெட்டி துண்டுபால கழிக்கணும் அப்போலாம் வெட்டி லாரில் போட்டுக்கிட்டு வந்து அப்புறம் கழிக்கிறதெல்லாம் கழிச்ச போறது இந்த உருவாக வந்துது பாத்தீங்கன்னா கர்மாக்கள் சிற்பம் செய்னாபதியில் குகன் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் சேனாபதி இருக்காங்க அவங்க சாமர்த்தியம் காட்டுவாங்க இவர் மூணு லாவத்து ஜனாதிபதி சூரபத்மனுக்காக போனார் தேவசனாதி பேரு குகன் முருகன் அப்படின்னார் குகன் நானா இருக்க ஏவலர்களில் ராமண்ணன் அசுரதங்களில் பிரகலாதன் நான் மேவலா மேவலா அகல வெல்லும் வீரர்களில் வேளும் வீரபத்ரனும் நான் தாவில் சாவமறை தன்னில் அத்தின்மிகு சேட்ட சம நான் ஓவியாதடைவிலே சுழஞ்சிடும் உகங்களில் பெருத்த யுகமும் நான் ஒன்பதாவது பாட்டு ஏ வளார்கள் அணி பிரிச்சுக்கணும் ஏ என்ன அம்பு வளார்கள் அம்பு ஏவதில் வல்லவர்கள் ராமரை விட அம்பு பிரியோமணி யாரும் இல்லையா அப்படி ப ராமனாக இருக்கிறேன் ஏ வளார்களில் ராமன் நான் அசுரங்களில் பிரகலாதன் நான் அசுரர்கள் தேவ பில் பல பிரியர்கள் அதில் அசுரர் வேறு அறக்கர் வேறு அறக்கர்கள் பல்லு இருக்கம் அங்கே அசுரர் பல்லு அவர்கள் கொஞ்சம் சத்துக்குணம் கலந்துருக்கும் அசுரர்களுக்கு அறக்கர்களுக்கு ரஜகுணம் தான் பிரதானம் சத்துகுணம் இருக்காது ராவணன் முதலான அரக்கரன் பேர் பலிச்சக்கரவர்த்தி முதலான அசுரன் பேர் அதனால் இந்த பிரகலாதன் அசுர கூட்டத்தில் இருந்தாலும் கூட அது பக்தனாக இருந்தது நாராயண பக்தனாக அந்த பிரகலாதன் நானாக இருக்கிறேன் மேவலார் அகல வீரர்களில் வேலும் வீரபத்திரனும் நான் மேவலார் பகைவர்கள் அதில் அவர்களெல்லாம் ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ கட்டுறது புறமுது ஓடுமாறு செய்யக்கூடிய வீரர்கள் இருக்காங்களே உலகத்தில் இருக்காங்க அவர்களெல்லாம் வே வேளாய்த்தை வைத்து முருகனும் வீரபத்ரன் ஆனா இருக்கிறேன்னார் வீரபத்ரன் தட்சி அவர்தான் வந்து தட்சிணையும் கொன்று ஆடு பண்ணது ஆடு தலை முதல் கொண்டு போட்டார் அப்புறமேலே போச்சுன்னா ஆடுத்துல வட்ட வச்சாங்க அப்புறம் அப்படி தாவுயில் தாவமறை தண்ணில் அத்தின் மிகு சேட்ட சாமதும் தானும் நான் தாவ கடாத தாவயில் கடாத சாமரை வந்து மிக உயர்வு எது சாம தருணம் சாமதுக்கு ஆயிரம் சாதைகள் உண்டு ஆயிரம் சாதகல்ல அது இசையோடு கூடிய மந்திரங்களாம் அதனால சாம கீதமாக சாமதான சாம கீதமாக நான் நானாக இதை படிச்சு தான் கைலாசத்தை மாட்டிக்கிட்ட ராவணன் தப்பித்தான் சாம்கீதம் மிக நல்லாயிருக்கும் பாடுறாங்கல்ல ஆஹா ரொம்ப ஈஸியாக பாடுவாங்க சாம வேதம் சாமகீதம் தான் நான் ஓவியில்லாத அளவிலே சு அதாவது ஓவியில்லாமல் சுண்டிடும் சுத்தொண்டே இருக்கிற யோகங்கள் இருக்கின்றன அது கிரதேகம் நான் கலிமம் சுற்றிக்கிட்டே இருக்கு இப்போ நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதில் பாருங்க நடுவஞ்சு தர் மாதிரி காலையில் சூரியன் குதிக்கிறான்னு சொன்ன பாருங்க நெல்லை பாருங்க நெல்ல வந்து ஒரு கோடு போட்டுருங்க அங்கே நான் இருக்கேன்னு சொன்னாக்க கொஞ்சம் திரும்ப இறங்கும் அந்த கோடிக்கு இறங்கிருக்கும் ஒரு செகண்ட் இறங்கிறோம் அப்புறமே கொஞ்சம் கல்வி பாருங்க போல இறங்கிறோம் ஏன் அவ்வளவு அந்த சூரியனுடைய வேகம் போய்கிட்டே இருக்கு அதே போல நாள் ஆக ஆக என் போக போகிற ஒரு வருஷம் மாதம் மாதம் வருஷம் அப்புறம் யுகம் இப்படியே போயிட்டே இருக்க சொல்லாருங்க ஓவியாது தடையில்லாமல் அடைவிலே பொருத்தமாக சுழண்டியிடம் சுற்றி கொண்டே இருக்கிறது தான் யுகங்கள் நாலு யுகங்கள் கிருதயுகம் நான் கிருதிகம் முதல் யுகம் கிரேதா திரேதா துவாபர கலிதம் நாலு யுகங்கள் நாலு யுகம் சுத்திக்கிட்டே இருக்குமா கிரே யுகத்தில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா பெரும்பாலும் அங்கே மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சத்தியத்தை கடைபிடிப்பாங்கண்ணா கீழ் மட்டும் அது சத்தியம் கடைப்பிடிப்பாங்க மேல்மட்டத்திலே முக்கியமாக கடைபிடிப்பாங்க அதனால எல்லாருமே கடைபிடிப்பான்னு சொல்லப்படுது அதான் கிரேதாயகம் சத்திய உண்மைக்கு அதுக்கு அதுக்கு அடுத்த யுகம் கிரேதாயுகம் கொஞ்சம் கீழ்மட்டத்து வர வர மேல்மட்டத்திலேயே கொஞ்சம் கெடுதல் ஆரம்பம் ஆயிரும் ராவண காலம் ராவண பிறந்த அதில் கிரேதே கிரேதேவன் தான் கிரேத சூரபத்மன் சூரபத்மன் ஆட்சியில் கருதல் ஏற்பட்டது தேவர்களுக்கு ஆனா அவங்களுக்கு சேம சேமாதான் இருந்தாங்க அவங்க ஓட்டம் தேவன்தான் கெடுதல் அவங்க செஞ்சப்பாங்க கலீணம் அப்புறம் துவாபரம் அவர் கூட மேல் மட்டும் தான் ரொம்ப கெட்டு போச்சு கீழ் மட்டும் கெடாம இருந்தது கழிவத்தில் மேலுங்க எல்லாம் கெட்டுப்போச்சு இது முடிச்சே கடிவிட்டே இருக்கு இன்னும் பிற கெடுவோம் கேட்காலத்தில் லட்சக்கெல்லாம் வந்துடும் ஆரம்பம்தான் அதனால் இந்த பண்பாடெல்லாம் போயிடும் இப்போ வேதம் படிக்கிறது வேதந்த படி எல்லாம் போயிடும் இப்போ அப்போ என்ன கடைசியில் போக போக எவன் பலசாலே அவன் அவனுக்கு பல சாமிதே இவன் அவனுக்கு பலசாமி தான் ஆந்திரிவான் இப்படி ஒரே சடசரம் தான் இருக்கும் கொஞ்சம் காலம்தான் ஜீவனம் வாயிலாக குறைஞ்சிரும் இப்போ தான் அறுபது ஏழு வருஷம் பழைக்கிறாங்கல்ல அப்புறம் முடியாது முப்பது நாற்பது வருஷம் பத்து வருஷம் தான் பழைப்பான்னு செஞ்சு போடுவாங்கல்லாம் நோயினாலும் சாவாங்க சடசம் சாவாங்க அப்படியே போயிடுவாங்க அப்புறம் கடைசியில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கூட இருக்க முடியாது ஏன் நியாயம் இல்லை பாருங்கள் போக அப்புறம் அது கூட இல்லாமல் போயிடணும் ஜனங்கள்லாம் குறைஞ்சி போயிடுவாங்க அப்புறம் அந்த இதை முடிஞ்சிடும் அப்புறம் கிரேதாக ஆகும் ஆகும் அப்போ பழையபடி சத்தியம் கவனித்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான் ஓய்வு இல்லாமல் ஓய்வு இருந்தால் அப்புறம் கணக்கு மாறி போயிடும் அப்படி அதில் நான் கிரேதமா இருக்கிறேன் சத்தியமும் பேர் இதில் ஏழாவது தத்துவ நீஷங்க வித்தியாயம் பிரஜாபதி தம் தக்கான் அது பிரம்மதேவன் சீட்டு பண்ணா அது துணையா இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்களா பிரஜாபதியுது பிரம்மதேவனுக்கு மந்திரி துணை மந்திரி இருக்காங்களே அப்படி போல தச்ச பிரகாதி பிரதான இதில் எக்கணங்களும் விநாயகன் நான் நான் தான் தான் கணங்கள் கணக்கோட்டங்கள் அதாவது கணேசன் கணங்களுக்கு அப்படி அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு அதனால கணேசனுங்கிறது கணங்களுக்கு கூட்டன் தலைவர் எல்லா கணங்களிலும் விக்னங்களை போற்பவரும் கொடுப்போராகிய விநாயகன் நானாக இருக்கிறேன் மே முனிவர்களில் வியாதன் நான் உண்மையான முனிவர்கள் மனசில் இருக்காங்களே உடைய வியாச பகவான் நானாக இருக்கிறேன் துர்க்க சூக்தங்களில் போல சூக்தமாகவேன் நான் சூக்தன் சாஸ்திரம் புடசூத்ரம் என்ன விஷ்ணு பத்தி சொல்றது போல தெரியுது அது நானா இருக்கிறேன் ஜோதி மிக்க விஞ்ஞை யாவேனும் தன்னை அறியும் விஞ்ஞை நான் ஒளி பொருந்திய விளக்கம் பொருந்திய வித்தை விளக்கம் தான் மற்ற வித்தைகளில் அனைத்திலும் தன்மையறும் விஞ்ஞை நான் ஆத்ம வித்தியா தன்னை அறியும் வித்தையிருக்கே அதுதான் பெருசு இயலறிவ திசையறிவ தினமறிவா துணதம் அயலறிவாது அறிவா அதவறிவாது அறிவே தன்னை பற்றி அறிவறிவுறது அறிவுலாம் அறிவில்லை கிடையாது அப்படிங்கிற அதனால் இலைய நாடகம் பிரதானமாக இருந்தாலும் கூட அது லங்கத்து பொருந்தோடைய ஆத்மயானத்துக்கு உதவாதது அதனால் வித்தையிலே தன்னையிலேயும் வித்தையை தான் கடைசி அதுதான் பெருசு அவட பெருசியும் இல்லை கடைசியும் இல்லை என்பதே சொல்லலாம் ஒன்னலார் தெருமாயை ஒன்னலார் தெரு ஆயுதங்களில் ஓம்பு வஜிரமாவண்ணான் பண்ணுமே உலகங்களில் பரமேசரில் பரமேசன் நான் இன்னும் மற்றவை என்னதான் மண் ஜோதிவன் தித்தன என்னவே மனம் பை மினீர் ஒன்னா பாட்டு இந்த பாட்டோட அந்த எல்லாம் நானார்கள் சொல்லி சுருக்கமாக எல்லாம் நானாக இருக்கிறேன்னு சொல்கிறார் ஒன்னலாறு தேரும் ஆயுதங்களில் ஓங்கும் வஜ்ரமாவன் நான் ஒன்றா பகைவர்கள் நாசம் செய்யக்கூடிய ஆயுதங்களில் வஜ்ராயுதம் மிக முக்கியமாக சதீஷ் முனியோட எழுமணி செய்யப்பட்டது அதுதான் பெரிய ஆயுதம் அது நானாக இருக்கிறேன் பன்னும் எவ்வுலகங்களில் பரமேஸ்வரில் பரமேஸ்வரன் நான் அந்த உலகத்தை நிலைபரச் செய்யக்கூடிய அல்லது சீர் செய்யக்கூடிய ஈஸ்வரன் அதில் பரமேஸ்வரன் நான் பரமேஸ்வரன்னா தலைமை வகிக்கக்கூடிய ஈஸ்வரன் ஈஸ்வரன் சம்மார வார்த்தா அவருக்கு துணையிலே எத்தனையோ பேர் இருக்கான் யமன் அவருடைய துணை சம்மார வார்த்தா தான் அப்படியே எல்லாம் நம்ம மந்திரி சேவை மாதிரி தான் மந்திரிசேவை எத்தனை பேர் இருக்கான் ஹைஸ்டர் இன்னும் இதோட முடிஞ்சது இன்னும் இவ் இந்த உலகத்தின் கண்ணே சிறந்தன யாவை எதை சிறந்த அவை மற்ற அவை என்னதான் அது நான் ஆகிருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் மண் ஜோதியில் வந்து உதித்தன என்னவே யாம் வை மின்னீர் மனம் வை மின்னீறு இந்த நிலை பெற்ற ஜோதி ஆகிய சேதன பிரகாசத்தில் வந்து தோண்டினைவுகள் என்றுதான் மனதிலே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே இதுவரைக்கும் தனித்தனியா சொல்லி முடிஞ்ச பிறகு இனி சாமான்யமா இல்லவெல்லாம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முடிச்சுடா எந்த பிராணிகளும் பசுக்கள் என்னப்படும் எங்க மாயா பாசமதனால் பசுபதியாய் தந்திப்பது வீழ்பது வீழ்பது வாங்கி தொழில் என் விளையாட்டனை பசுக்கள் கட்டுனர்கள் இல்லை அவிழ்பார்களும் இழதார்கள் ரெண்டா பாட சொல்ற எந்த பிராணிகளும் பசுக்கள் என்ன போட எந்த பிராணின்னு சொன்னா இந்த காரி பிரம்மங்கள் தவிர பிரம்மசோத்ரா தவிர மற்ற எல்லாரும் பசுக்கள் தான் எல்லாம் எழுதி பிறப்புள்ள எண்பத்தி நாலு ஜீவெல்லாம் பசுக்கள் ஏன் பசுக்கள்னு சொல்றது பசு பாலை கொடுக்கக்கூடியது ஆனால் தன் பாலே அது குடிக்காது யாரோ குடிச்சுட்டு போக வேண்டியது தான் இங்கே சாப்பிட்றது அது வைக்கோல் புல்லு தான் அந்த பசுவானது தன்னுடைய கண்ணுக்குட்டி மேலே பாசம் அதிகம் கண்ணு போட்ட பிறகு பாருங்கள் அப்படியே பதரும் அந்த கண்ணுக்குட்டி நக்கிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பாசம் புரியுது அது போல் ஜீவர்களுக்கும் தன்னுடைய மனைமக்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது பதறாங்க பாருங்கள் அவருடைய புத்திரர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அஞ்சு மணி வர்றதுன்னா ஆறு மணி ஆகட்டும் என்ன பதில் பாருங்க ஐயோ என்ன ஆச்சு அய்யோ அதாச்சு அவருக்கு உடனே பாருங்க அவ்வளோ பசு பாதி பாசம் பசுமா இருக்கா இல்லையா அதில் இந்த பாசம் தீவிரமாக காட்டுறதுனால தான் பசு பசுவானது கட்டுப்படி தான் இருக்கும் போய் கட்டி போட்டுருவாங்க கம்பத்தில் அப்புறம் குச்சியை நட்டு கட்டிக்காங்க அப்படி போல் இந்த பசுக்கள் எல்லாம் கட்டுப்பட்டவரெல்லாம் அஞ்ஞானத்திலாம் கட்டுப்பட்டுருக்காங்க பிரார்த்தனைலாம் கட்டுப்பட்டுருக்காங்க எத்தனை கட்டு இருக்குது அப்புறம் போகிறவர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அது ஒரு கட்டாக போச்சு வண்டியாக அவருக்கு முடிகிறதில்லை அவர் கட்டிக்கிறாங்க கட்டாக போச்சு அப்புறம் முடித்து போட்டுறாங்கல்ல புட வைக்கும் வேட்டிக்கும் பெரிய கட்டு இது சரி பிரம்ம ஜி அவருக்குன்னா அதுவும் முடியறது என்ன பண்ணுறது பிரம்மச்சரி விரதம் காப்பாற்றுறதா பெரிய பாடு அப்படி கட்டிக்கிட்டாலும் அது பெரிய பாடாக இருக்குது அது பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு ரெண்டாச்சும் ரெண்டு மூணாச்சி மூணு நாலாச்சு இப்படி போயிடுது ஆகவே எப்படி மாட்டை கட்டி போட்டு தான் பால் வரப்பாங்க நான் கலக்க மாட்டேன் அந்த மாடானது கொஞ்சம் முன்னாலே கொஞ்சம் கண்டுபிடி விட்டு அது முட்டு முட்டி பாலை சுரக்க வைக்கும் அப்படி இது கட்டி விடுவாங்க அப்படி எதுவும் கறப்பாங்க நம்ம கண்ணு தான் குடிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு அது இருக்கிறது அப்படி போல் இந்த பந்தபாசங்களில் கட்டுப்பட்டவர்கள் ஏதோ நமக்கு வருவாய் வருது அப்படி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம குடும்பம் தான் பழைய நினைக்கிறாங்க அது என் யாராவது பிடினு போய்ட்டுறாங்க அப்புறம் பவுன் போட்டுக்கிறாங்கெல்லாம் அப்புறம் தூக்கப்படுறாங்க அதனால் இப்படி பல்வேறு காரணங்களாலே பசு உயர்ந்த பொருள் அவனுடைய சாணம் அதனுடைய மூத்திரம் அவருடைய பால் தயிர் நெய் அங்கேயும் பஞ்சகவியின்னு பேர் கவியன்னா மாட்டுக்கு பேரும் பசு மாட்டுக்கு கவி சம்பந்தம் கவ்யம்னு பேர் யோகத்துக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் உயர்ந்தது தான் ஆனாலும் அதை தன்மையது நாளாது நாம் யஜ்ய கர்மங்களுக்கும் மற்ற உயர்ந்த காரியங்களுக்கெல்லாம் நம்முடைய பொருள் கழிவு பொருள் நம்ம உடம்புலன்னு வெளிப்படக்கூடிய பொருள் உதவுவே நம்ம உயர்ந்தவன்னு நினைப்பே அது கிடையாது அதே போல் ஜீவர்கள் சசியானந்த பங்கசூரமாக இருக்கிறத உணரவே இல்லை அஞ்சாயிரத்து மூடி இருக்காங்க எங்கே உணர்றாங்க சகலத்துக்கும் பஸ் உயர்வு பூஜையும் பண்ணுறாங்க ஆனால் என் என்னை பூஜை பண்ணாத நான் உயர்வுன்னு நினைப்பு இருக்காதுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதே போல் இங்கேயும் நம்மளுடைய உண்மை சுவரப்பு சை சாந்தியமாக தான் இருக்குது ஆனந்த வடிவம் தான் ஆனாலும் துக்கியாக தான் இருக்கும் என்ன பாகம் செஞ்சோமோ துக்கப்படேங்கிறோம் பானவம் பண்ணி ரெண்டுமே கிடையாது ஆத்மாவுக்கு பிறப்பிக்கப்படுகிறது இவ்வளவு அறியாமல் இருக்கு பாருங்கள் பசு அறியாமை இல்லை மூலி இருக்குது அதாவது ஜீவனுக்கு மூலிகா இருக்காங்க இவனு விடு பண்ண முன்னாள் பசு விடுபடுமா ஆத்மியானவா வருமா அதே போய் எந்த பசுக்களுக்கும் ஆத்மியான வர்றதில்லை எதோ வருதுன்னு சொன்னாது கோடியில் ஒன்று ரெண்டு கோடியில் ஒன்றுனா வரும் அதுவே எதாவது பசுக்கள்னு பேர் இப்படி பல காரணங்களால பசுக்கள் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுருங்க அதனால பந்தப்படுத்தும் மாயா பாசம் இந்த பசுக்களை பந்தப்படுத்துது அதனால் பசுபதி நான் அவ்வளோதான் தலைவனாக இருக்கிறேன் நான் விரும்பினா தான் அந்த மாடு விடுதலை கிடைக்கும் கிடைக்காது அதுபோல இந்த ஜீவர்களை நான் கடைத்தனும் போகட்டும் நினைச்சாதான் கிடைக்கும் அதனால் பசுபதியாய் தொந்திப்பது வீழ்பதுவாம் பந்தப்படுத்துவது நான் தான் அது விடுபட செய்து மறைப்பும் தொழில் நான் தான் செய்யறேன் அருள் தொழில் நான் தான் இத்தொழில் என் விளையாட்டு ஏயா சரியாத விளையாட்டுவான் அது பொழுது போகிறதில்லையா அதுதான் விளையாடுறாராம் பொழுது போகிறேன்னா பாருங்கள் எத்தனை விளையாட்டு விளையாடுறாங்க ஜீவர்களுக்கு பண்டி பண்டிகை விளையாட்டும் பாருங்கள் சும்மா இருக்க முடியலையாம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுடைய மனோபாவத்தை தகுந்த மாதிரி பொருள் தகுந்த மாதிரி அப்புறம் அந்த பிரீதிக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ வாட்டங்கள்லாம் விளையாடுறாங்க பொங்கல் கிரிக்கெட் போடுவாங்க போறது இல்லையா பசுபதியா ஜந்திப்பது வீழ்ப்பதும் வாம் இத்தொழில் என் விளையாட்டு என்னையன்று என்னை தவிர நான் ஒருத்தன் இருக்கேன் என்னை இந்த பசுக்கள் கட்டுனர்கள் இல்லை இதை கட்டுப்படுத்துவது யாரும் இல்லை அதே போல் அவிழ்ப்பாடுகளும் இல்லாதால் யாவுக்குறதுக்கு ஆள் கிடையாது ரெண்டாவது ஆள் செய்யலாம் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்ப யாரும் செய்ய முடியும் விளையாட்டு பஞ்சகரித்தியம் விளையாட்டுதான் என்ன விளையாட்டு மாயை ஒரு சம்பந்தம் அணி சம்பந்தம் ஏற்பட்டது அது பரிணாமடையும் போது அவருக்கு சந்தோஷம் ஏற்படுது உதாரணமா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை நச்சுக்கோங்க ஆனா பெண்ணும் வேறு குழந்தை இல்லை அதுக்கு விளையாட்டு சாமான் நாங்கள் கொடுத்துருவாங்க பெரியவங்க பணக்காரங்களாக வந்து நிறையா கொடுப்போம் கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ண அங்கே இருக்க பண்ண இங்கே ட்வீட் போடுறது இங்கே இருக்கோம் அங்கே ட்வீட் போடுறது அதனால் படுத்துக்கிறது உக்காந்துக்கிறது செய்தா பாருங்க ரெண்டாவது பொருள் இல்லை ஒரே குழந்தை அந்த விளையாட்டு பொருள்கள்ல என்ன சேட்டை பொழுது பாருங்கள் வச்சிக்கிட்டு சரி அதனால அதுக்கு சாப்பாடு கிடைக்குதா அந்த விளையாடுதுனால சப்பரம் கிடைக்குது அவங்க அப்பா அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க நேரத்துனா கூப்பிடுறாங்க சோல் போட்டுறாங்க அப்புறம் தின்னு போட்டு விளையாடறதுதான் அப்புறம் தூங்க வந்தால் தூங்கிறது தான் அப்புறம் முடிச்சுக்கிறது தான் இதான செய்தி அந்த குழந்தை என்ன பண்ணுது அதே போல தான் இங்கேயும் ஈஸ்வரன் ஏகமாக இருக்க அவரே ஈஸ்வரனாக இருக்கார் அவருக்கு மாய எப்படியே கிடைச்சி போய் விளையாட்டு போகல அது எதுவும் பிரணாமடையுது இத்தனை பரணாம அடைகிறாலே பரவாயில்லையே என்ன ஒரு விதவிதமான பரணாமத்தை செய்கிறார் அதை அடையிற கூட அதை வைத்துக்கொண்டு ஆட்டிப்படுகிற இவர் தான் அப்படி செய்யும் போது விளையாட்டுது விளையாட்டு கஷ்டமாயது குழந்தைக்கு என்ன கஷ்டமாகவே விளையாடுறது அதுவே சிரிச்சுக்கிட்டு தான் விளையாடுறது வேடிக்கையாக செய்கிறார் அந்த விளையாட்டு தான் பஞ்ச கடித்தம் சிறுடி சம்மரம் அணக்கிரம் திரோபாவம் படைத்தல் மரத்தில் அதில்லாம் நாம் விளையாட்டு பொருள்கள் அப்படி விளையாட்டு பொருளாக இருக்காமல் திரிக்கு போடுறது தான் இங்கிருந்து அங்கே போகிறது தான் அங்கிருந்து போடுறது தான் அது திரீக்கு போடும்போது அந்த பொம்மைக்கு என்ன வலிக்குதா அது ஜலம் தானே அது போல் நாமும் தத்தியஞானி யாருந்தால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அஞ்ஞானி கிடையாது ஐயோ வலிக்குது அங்குறோம் பொம்மை மூக்கு உடையுது கால் உடையுது அது அழுகுதா அது அழுகுறது இல்லை ஏ ஜமானதுனால இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அதிஷ்டான ஞானம் இல்லாதனால அழுகிறோம் நாமும் அப்படித்தான் அது ஈஸ்வரனோட சேர்ந்தவன் தான் ஈஸ்வரன் அம்சம்தான் நாமோட பிரபஞ்சம் மித்தை சைரம் மித்தை தான் என்னோட விளையாட்டு பொருள் விளையாட்டோம் நாமும் சேர்ந்து விளையாடுவோமே அப்படின்னு உதாசீனமாக இருந்தாக்கா துக்கம் இல்லை இது தனித்தன்மை வந்துடுது நமக்கு வேஷ்டி அதன் காரணம் தான் துக்கப்படுறது காரணம் அவர் விளையாட்டு அப்படிங்கிறார் அதனால விளையாட்டுன்னே சொல்றது உலகம் யாவையும் தாமுலாவா களும் நிலை பெரு தலுமி கழுமிங்கள அலையலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே கம்பர் ராமாயணத்தில் தோத்திரம் பண்றார் அவர் விளையாட்டு உடையார் யார் அவர் அன்னவருக்கே சரண் நாங்கள் ஈஸ்வரனுடைய விளையாட்டு அப்படி இருக்கு திருவையாடல் புராணமே இருக்கு ஆகவே இந்த விளையாட்டின் காரணமாகத்தான் செய்கிறார வழியா வேறு கிடையாது அது எப்போ செய்கிறாரு கொஞ்ச நேரம் செஞ்சு அவருக்கு ஓய்வு வேணுமான்னு சொன்னால் ஓய்வு வருது எப்போ அதுதான் பிரளயம் ஓய்வு எடுத்துக்காது தூங்க போயிடாரு எப்படி குழந்தையானது பொம்மை எல்லாம் தூக்கி போட்டுட்டு படுத்து போகுதோ தூங்க போகுதோ அப்படி போல் பிரளய காலத்தில் தூங்க போயிடாரு அதுதான் தூக்கம் நாம் எப்படி தூங்குகிறோமோ அப்படித்தான் இதுதான் அது நித்திய பிரளயம் அது மகா பிரளயம் அல்லது யுகப்பிரளயம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இரவுடைய நிலை அதுதான் காமத்து நிலை அதனால தான் விளையாட்டு இணையன்றி இந்த பசுக்கள் கட்டுப்பாடுகள் இல்லை அழிப்பார்களும் இல்லாதால் சொன்னார் ஊரகமேயூ டிவிடம் வேறதா உயிரிகளை பிணித்த மாயைதன் கூறவாய் கணங்களால் கூறப்பட்டனால் ஆரவாம் பாசம் அறிய கூறவா கூறுவான் பதிமூணாவது பாட்டு இதுவரைக்கும் அந்த உயர்ந்த நிலையில உள்ளதெல்லாம் நான் என்று சொல்லி இந்த ஜீவர்களை நான் விளையாட்டாக ஆட்டிப் என்று சொல்லி இனிமேலே ஜீர்கள் இந்த உலகம் எத்தனை தத்துவங்கள் அதை வளர்க்குகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் ஊட்டி விட்டிட பேராய் ஊறதான் ஊரன்னா குற்றம் அதாவது துன்பம் துன்ப வடிவமா இருக்கிறதா போகம் போகவான துன்பம் தான் கொண்டு கடைசியில் முதல்ல இன்பத்தை கொடுத்து அவர் துன்பம் போகமே ஊட்டி போகங்களை கொடுத்து விட்டு அதன்பு விடுபட்டு இதில் அப்படிப்பட்ட பேரதாய் அப்படிப்பட்ட அடைவு அடைந்ததா ஜீவர்கள் உயிர்களை பிரித்த மாயைதான் என்ன காரணம் மாயை தான் அந்த மாயை இப்படி செய்வங்களை கொடுக்கறது அப்படி பிரிக்கிறது துக்கம் கொடுக்குறது இந்த தான் வேலை அதுக்கு ஏன்னா அது துக்க வடிவம் தானே அஸ்தயம் தான் மாயை அது வேலை நம்ம மேல நான் பார்க்கறது இல்லை அது வேலை பார்க்குறதே நம்ம மேல நாம் பார்த்தமுன்னா பிரச்சனை இல்லை நம்ம மேலே பார்க்கறது அதை விட சேர்ந்துக்கிறோம் அதுக்கு வரோம் சாட்சியமானதுனால நம்ம மேல நாம் பார்த்தா அதுவேளை பாதிப்பு போடணும் இருக்கலாம் ஞானிகள்லாம் அப்படி தான் இருக்கிறது தான் நீ பார் நய நான் பார்க்கு சொல்றது உடம்புல ஆரோக்கியம் இல்லையா சரி உன் நீ பார் உனக்கு ஆரோக்கியம் இல்லாதன்னு பிரார்த்தம் கொடுத்துருக்கி வச்சுக்குவோம் நான் எப்போதும் ஆனந்தோடயமா இருக்கிறேன் சாட்சியாக இருக்கிறேன் நான் என் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஆனந்தமாக இருப்பாங்களேன் அஞ்ஞான காலத்தில் ஆத்மாவோடைய ஆனந்தத்தன்மை தெரியாமல் அனாத்மாவுடைய துக்கத்தில் சேர்ந்து கொண்டு அதில் சுகத்தை காண்றாங்க அந்த சுகம் இருக்கு அதுக்காக கொடுக்கும் அதுக்கிட்ட இருக்கிறவா தானே கள்ளுடிகளை கிட்டே போய் பால் கொடுனாக்கா அல்ல பால் வெள்ள தான் இதையும் குடின்னு சொல்லுவான் பால் எல்லாரும் கிடைக்கு இது கல்யாண இருக்கு அப்படின்னு சொல்லுவான அப்படியே பால் கொடுப்பானா அப்படி போல இந்த மாயை மாயா காரியமாக பிரபஞ்சத்தில் சுகம் கூட என்னக்கா சுகமுங்கிறது தான் இதுதான் வேற என்ன சொன்னும் அனுபவி ராஜா அனுபவிங்கிறது தான் கடைசியில் அனுமதிக்க ஒரு புக்கம் கொடுக்குது என்ன அதான் உனக்கு அப்படிங்கிறது அதனால மாயை என்று சொல்லக்கூடிய கூரைதான் சொல்லக்கூடிய கணங்களால் கூறப்பட்ட அந்த கூட்டங்களாலே மாயை வெறும் மாய அது பலவிதமான பிரிவினைகளை உடையது அந்த பிரிவினைகளை சொல்லப்பட்ட எத்தனை நாள் ஆறுதான் நாலாக தத்துவங்கள் அதுதான் பாசம் பாசம்னா பந்தப்படுத்தக்கூடிய தத்துவங்கள் தத்துவம்னா பொருள் அர்த்தம் பொருள் அது உண்மையின்னு சொல்றா தான் சரி இங்கு பொருள்னு வச்சுக்கணும் அந்த பொருள் பாசம் அது பாசம் அது அறியக் கூறுவோம் அந்த பாசத்தை பற்றி இனி பாடல்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம் கேளுங்கள் முனிவர்களேன்னு சொல்லி மமத்துவம் மணம் புத்தி மமத்துவம் வான் தீநீர் மண் எட்டும் முனையுற்ற பகுதிகளாம் மூக்குவிழி செவி நாமை பணவுற்ற வாய் கை கால் பாயு உபத்தம் சத்தம் தனுவுற்ற உருச்சுவை நாற்றங்கள் எனும் தத்துவமும் நாளாவது இந்த மாயனுடைய பிரிவுகளை சொல்றார் இருபத்தி நாலு தத்துவங்களின் உன்னே சொல்லி அதை வான் வலி தீ இந்த அஞ்சு முதல்ல இதுதான் சூக்ம போதங்கள் ஆகின்றன அதில் இருந்த மனம் புத்தி மமத்துவம் மூணு மனம் மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் அது உள்ளடக்கம் வச்சுக்கணும் மனதில் புத்தி மமத்துவம்னா ஆங்காரம் மம எனது எனது நான் என் சுய செய்யக்கூடிய அபிமானம் செய்து ம ஆங்காரம் தான் யான் எனதுன்னு செய்வது ஆகங்காரம் அபிமானம் இருக்கிறது ஆங்காரத்து வேலை அபிமானம்தான் எதில் அபிமானம் யான் எனதுங்கிறது அபிமானம் அதுலேருந்து எல்லாமே தொடர்பு இந்த பஞ்சபூதங்களினுடைய காரியமாக பிரதான காரியமாக இருக்கிறது மனமூர்த்தி சித்தம் ஆங்காரம் இதை முனையுற்ற பகுதிகளாம் முதுகலில் வந்த பிரிவுகள் அதன் பிறகுதான் மூக்கு விழி செவி நாள் இது ஞானேந்திர பிரிவுகள் அப்புறம் பணவுற்ற கர்மேந்திர பிரிவுகள் வாய் கை கால் பாயிறு உபத்தம் இது இது அதனுடைய பிரிவுகள் அப்புறம் விஷயங்களை சொல்கிறார் சத்தம் தனுவுற்ற உரு சுவை நாற்றங்கள் எனும் தத்துவமும் ஆகிய எப்படி தத்துவ பிரிவுகள் உண்டாயின்ன மயனுடைய பிரிவுகள் என்று சொன்னார் ஆகவிட இருபத்து மூன்று வற்றுக்காதிதான் ஆகிய அநாதியதாகிய அகிலத்தின் காரணமாய் மோக சமுசைய குணமாய் முதற் பகுதி தெரியாமை தத்துவங்கள் இருபதுடன் இரண்டாம் பரிஞ்சாபர் சொல்றார் ஆகா இவை இருபத்தி மூன்று பாடலில் இருபத்தி மூன்று சொல்லி முடிச்சார் அதன் பிறகு இவற்றுக்கு ஆதி இது முதல் தானாகிய அனாதியதாகி இது தானாகிய தானாகியும் அனாதியாகும் உள்ள அகிலத்தின் காரணமாய் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருக்கின்ற மோக சமூசிய குணமாய் மயக்கத்தையே கொடுக்கக்கூடிய மோகம் மயக்கம் சமுசியம் சந்தேகம் இதான் குணமாக இருக்குது அது எது அதுதான் முதற் பகுதி உள்ள கூடிய பகுதி மூலப்பகுதி அதுக்கு பேர் தெரியாமை அவ்யத்தன் பேர் ஆக நான் அந்த மூலப்பகுதி இவ்வளவு வரணும் பண்ணுறேன் ஆகியவை இருபத்தி மூன்று இவற்றுக்கு ஆதி தானாகிய ஆதி இது அதுதான் அனாதியதாகி வந்திருக்கிற மாயை அகிலத்தின் காரணமாக இருக்கிறது அதுதான் மோகம் மயக்கம் கொடுக்கறது சந்தேகத்தை உண்டாக்குறது விபரீதத்தை உண்டாக்குறது மோகம்னா விபரீதம் சமோசமான சந்தேகம் சந்தேகங்களை கொடுக்கக்கூடிய குணமாய் உள்ளது அதுதான் முதல் பகுதி பிரகிருதி அது தெரியாமனு பெயருள் அது அவ்யத்தான் சொல்லப்படும் அது ஏகமாம் தத்துவங்கள் அந்த ஒரு தத்துவத்தோடு கூடி கணக்கு பார்த்தா இருபதுடன் ஈர் இரண்டாம் இருபது